வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதாம் என்பவர் சிங்கப்பூர் நாட்டை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இங்கிலாந்தில் 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெர்மனி நாட்டின் மியூனிக் நகரில் இடம்பெற்ற விமான விபத்தில் மேன்செஸ்டர் யுனைடெட் கால்பந்தாட்ட அணியின் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜாக் கில்ஃபி என்பவர் இன்டர்க்ரேட்டட் சர்க்கியூட்டுக்கான முதலாவது காப்புரிமத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கண்டம் விட்டு கண்டம் பாயும் முதலாவது டைட்டான் ஏவுகணை புளோரிடாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாஷிங்டன் சர்வதேச விமான நிலையத்திற்கு ரொனால்டு ரீகன் தேசிய விமான நிலையம் என மறுபெயரிடப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரொனால்டு ரீகன் ஐக்கிய அமெரிக்காவின் நாற்பதாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்குட் பியூகோக்டன் துருக்கிய மென்பொருளாளர் ஆர்குட்டை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிரெண்டன் டெய்லர் ஜிம்பாபே கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு சியாமா சாஸ்திரிகள் கர்நாடகேசை மும்மூர்த்திகளில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குஸ்டவ் கிளெம்டு ஆஸ்திரிய ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோதிலால் நேரு இந்திய அரசியல் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய ராஜ்யத்தின் ஆறாம் ஜார்ஜ் இந்நாளின் சிறப்புகள் நியூசிலாந்து நாட்டில் வைத்தாங்கி நாள் என்று